தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டுருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றே காலங்கிநாதர் சித்தரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் காலங்கிநாதர் தன் குருவான திருமூலருடன் அற்புத மூலிகளை தேடி காடு மேடு மனையனை சுற்றித் திரிந்தார் ஒருநாள் கஞ்சமலையை வந்தடைந்தார் திருமூலர் காளங்கிநாதரை சமைக்கும்படி கூறிவிட்டு மூலிகை தேடி காட்டுக்குள் சென்றுவிட்டார் அரிசி வெந்து கிளற அகப்பை ஏதும் இல்லை அதனால் காலங்கிநாதர் அருகிலிருந்த ஒரு செடியிலிருந்து குச்சியை ஒடித்து எடுத்து வந்து சோற்றினை கிளறினார் சோறு கருப்பு நிறமானது அதனால் காளங்கி பயந்தார் குருநாதர் வந்தால் கோபிப்பாரோ நான் என்ன செய்வேன் என்று மாறுண்டார் அதனால் சமைத்த சுவரை முழுவதுமாக தானே தின்றுவிட்டார் என்ன அதிசயம் நடுத்தர வயதில் இருந்த காலங்கிநாதர் பாலிபனாகிவிட்டார் தன்னையே நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார் காலங்கிநாதர் திருமூலரும் திரும்பி வந்தார் காலங்கிநாதரை காணாமல் திகைத்தார் அங்கு நின்ற வாலிபிடம் விசாரித்தார் இளைஞனே இங்கே என் சீடன் காளங்கி சமைத்து கொண்டிருந்தான் இப்போது காணவில்லை நீ பார்த்தாயா என்று கேட்டார் இளைஞர் திருமூலரின் கால்களில் விழுந்து வணங்கினான் நான் தான் காளங்கி என்றபடி எழுந்தவர் நடந்தவற்றையெல்லாம் கூறினார் திருமூலர் விசா வியந்தார் இருப்பினும் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை சினமாக காட்டிக்கொண்டார் திட்டி தீர்த்தார் நான் வருவதற்குள் சாப்பிட்டு விட்டாயே குரு துரோகம் புரிந்துவிட்டாய் அதற்குரிய பரிகாரத்தை நீயே தேடிக்கொள் என்றார் காலங்கிநாதர்க்கு ஒன்றுமே புரியவில்லை தான் சாப்பிட்டதையெல்லாம் வாய்க்குள் விரலவிட்டு வாந்தி எடுத்துவிட்டார் திருமூலர் அதனை எடுத்து சாப்பிட்டார் அவரும் இளமையான தோற்றம் பெற்றார் இருவரும் இளைஞர்களான அந்த இடம் இளம்பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது கஞ்சமிலை அருகில் இந்த ஊர் உள்ளது திருமூலர் உடனடியாக தன் சீடனுக்கு காலங்கி சித்தர் என்று பெயசூற்றினார் இங்குள்ள மக்களின் நோய்களை தீர்க்கும் பணியினை தொடர்ந்து செய்வதையாக என்று அருளிவிட்டு கிளம்பினார் அவரும் அங்கேயே தங்கிவிட்டார் மக்கள் அவரை பெரிதும் போற்றினர் ஒரு காலகட்டத்தில் காலங்கி சித்தர் இரும்புக்கள் தாதுவாக மாறி அப்படியே அமர்ந்துவிட்டார் இவர் சிவனை எண்ணி ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்ததாகவும் தவத்தை மெச்ச சிவபெருமான் இவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து சிந்தேஸ்வரர் என பெயர் பெற்றதாகவும் தலை தலைவரலாறு கூறுகிறது அம்மாசை இவரை தரிசிப்பது விசேஷம் பௌர்ணமி நாளில் கஞ்சமலை சுற்றி கிரிவலம் வருகின்றனர் இம்மலையின் சுற்றளவு பதினெட்டு கிலோமீட்டர் பிரமலோகத்திற்கு இவர் சென்றுவிட்டதாகவும் கூறுகின்றனர் அந்த லோகத்தில் ஒரு வில்வ மரத்தூண் உள்ளது அதனை காளங்கிநாதக்கல் என்று சொல்கிறார்கள் இந்த தூணில் அவர் உறைந்திருப்பதாகவும் பிரம்மாவை வழிபடுபவர்களும் காளங்கிநாதர் சித்தரின் அருளை பெறுகின்றனர் என்றும் அவர்களின் தளவிதி மாற்றப்பட்டு நீண்ட ஆயளை பெறுகின்றனர் என்றும் கூறப்படுகிறது சில தூண்கள் சில நூல்களில் இவர் காஞ்சிபுரத்தில் சமாதி அடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது காலங்கிநாதர் உலகையே வென்றவர் என்ற பெருமை பெற்றவர் ஒருமுறை உலகமே தண்ணீரால் அழிந்த வேளையில் இவர் மேருமலையில் ஏறி அங்கிருந்த சித்தர்கள் பலருக்கு காயக்கல் வித்தைகள் சொல்லி கொடுத்திருக்கிறார் இவரை வணங்குபவர்களுக்கு கோபம் கட்டுப்படும் மேலும் மிகுந்த திறமைசாலியாகவும் விளங்குபவர் என்பது நம்பிக்கையாகும் அதனால் நாம் காலங்கிநாதர் சித்தரை வணங்குவோம் அவர் அருளைப் பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்